السلام رسول محمد عبد اللہ குளிரூட்டிகளையும் போட்டு தந்திக்கிறான் இபாதத்து அமைதி நெருக்கித்தான் போட்டுத்தந்தி வேறு அமல்ஷும் விபாதிஷ்யும் மக்கள் ஆறுதலாக அமைதி மனுஷல் அலமதுல திட்டங்களை போகலாம் அமைதியான முறையில் அமல் செஞ்சுட்டு போறது மக்களுக்கு போதுவான முறையில் சூழல் அமைச்சு கொடுக்கிறேன் யாருங்களே மேலான உழைப்புக்கு செல்றேன் ஈமாண்டழைப்பு செல் ஈமாண்ட உழைப்பு ஈமாண்ட உழைப்பு அது என்ன ஈமான் உழைக்கிறேன் தானே உழைக்கிறேன் ஈமானும் உழைப்பு செய்யப்படணும் இம்மான் பல படித்தரங்கள் லேகி எழுவதுக்கும் மேற்பட்ட கிளைகள் சத்தத்தை குறைக்கிறார் இயற்கையான சத்தம் மெருகிட்டு என் சொந்த ஒளிமன தொடக்கவே இல்லை இன்னும் அசிம கரகரன் எனக்கே மண்டகுத்துமாயி சங்கையானே பல படித்தரங்கள் லேகிமான் பல படித்தரங்களில் எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் சுபான நாங்க தொழுத தொழுகைமா தொண்ட தொழுதோ இருபத்தி ஏழு மடங்கு நன்மை சிலரை வயதில் இருபத்தி மடங்கு நன்மை அது என்பது வித்தியாசமான நன்மை இருபத்தி மடங்கு இரட்டிப்பாளர் நன்மை அப்படி பார்த்தா கோடிக்கணக்கு நன்மை சிலருக்கு பத்தில் ஒரு மடங்கு நன்மை ரெண்டு மடங்கு நன்மை மூணு மடங்கு நாலு மடங்கு பாதி அது ஒரே ஒழு செஞ்சா ஒரே ஒரே பிம்பத்தினா என்ன வித்தியாசமான கூலி கொடுக்கிற ஈமான வச்சி ஆளு சைஸ பார்த்து பருமனை பட்டத்தை பார்த்து பதவியை பார்த்து டிகிரியை பார்த்து அல்லாத்தலா கொடுக்கிற இல்ல அல்லா தலா கொடுக்கிற ஈமான பார்த்து நீங்கள் கொடுக்கூடிய குர்பானியின் இரத்தமோ இறைச்சியோ அது எங்களை வந்து சேருதில்லை மாறாக எங்களை வந்து சேரு அவங்களோட உள்ளத்துள்ள அச்சம் உள்ளத்துல அச்சம் அதுக்குதான் நாங்க கூலி கொடுக்கிறோம் எத்தனை கிலோ கிலோ நாங்க திங்கிறேன் கிலோ பார்த்து சின்ன கண்டு குட்டியா இருக்கான் உள்ளத்துல பெரிய தகுவா அல்லாத்துல மலையளவு கூடிய குடுப்பான் சின்ன கண்டு கண்டுகுட்டி இங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து அடுத்தியம் புல்ஸ் ஆஸ்திரேலிய அஞ்சரை லட்சம் ரூபா ஒரு மாடி டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஒன்னரை லட்சம் ரூபாய் அவனு தான் போ நீங்காட்டிலும் தொழில் என்ன பிடிச்ச அறுத்துல என் மொயிசா பிடிச்சோம் போகணும் பறக்கத்து சரி இல்ல பிஸ்மின் அறுக்கிறே தான் இதுல நீ வா உடக நீங்க ஏ புச்சாரம் நானும் கழுத்தி இதுக்கு வெற்றது பெரிய ஒரு அவங்க பொட்டை காட்டி தருவாங்க அறுக்கிறேன் அறுக்கிறேன் மணிதேரம் மறக்கத விளைஞ்சு விளப்பம் இல்லாம செஞ்சு நான் பாவியாயிட்டோம் நான் ஆஜி என்ன பாவியாயிட்டீங்களே அது தலையை தூக்குது மறுவை மறு ஓட்டு மறு எலும்புது வேணும் சில வேறு தெரியுமா பெரிய ஒாது ஒருகூலியும் கிடையாது கிலோ அல்லா தலை வேலை கொடுக்கற அல்லா தலை கொடுக்கிற உள்ளத்து அச்சம் அச்சம் உள்ளத்து அச்சத்துக்கு தான் கூலி கூலி அலக்கறை இது குர்பானி சம்பந்தமான ஆயத்தா இருந்தாலும் எல்லா அமல்களுக்கும் இதே சென்டேஸ் தான் விலங்குதான் சும்மா உக்காந்து விலங்குதான் கடைசியில் டைம் ஆகும் ஒளி மீதான போதுமா போதா போதுமா ரைட் வச்சுதான் கூலி வச்சு பட்டம் படிப்பு பணம் வந்த சதிகாரத்தை பார்த்த இல்ல செய்யக்கூடிய அத்தனை அமல்களுக்கும் கூலித்தார ஈமான வச்சு ஈமான் இல்லாதவங்க தாரமே இல்ல உலகத்தில் எல்லார்டுமே எல்லார்ட்டையும் சிகளவன் ஆகி கட்டும் வெளியே போடுங்க போடுங்க போடுங்க வெளியே உள்ள வாங்கலன் உள்ள இடமே தானே வாங்கலன் புட்டுவமா ஆட்டுவத்தில் உட்கார்ந்து போடுங்க போடுங்க அவங்களும் கேட்கணும் புரோஷனம் அடையன்மே நோம்புடைய காலங்களோ செட்டில் விளங்குது ஓடி ஓடி சுபான உமத்துடே தக்காசா இதுக்கு புத்தனமான ஒரு மாத்தம் உண்டு எங்கடைய சமுதாயத்துல புத்தம வினசி ஹடகை மத்திய புத்துமிய மற்ற வருடங்களை பார்க்க புதுனமான ஒரு மாத்தம் நீகி வாலிப சமுதாயம் திசை திருப்பப்பட்டிகி மாஷா திசை திருப்பப்பட்டி முன்னேறாங்க தீனு முன்னேறாங்க சாதாரணமான விஷயம் அல்ல சங்கான பெரியார்களே ஈமான் இல்லாதவங்க தாரும் இல்ல எல்லா டைம் ஐசோனவன் ஆகிக்கட்டும் சிங்களவனாய்கட்டும் காபீர் ஆகட்டும் யாராயிருக்கட்டும் எல்லா டைம் ஈமான் ஒருசரையாட்டி சுவானந்த இந்து புள்ள அம்மா நாம் போயிட்டு வாடவுள் துணை போயிட்டு அம்மா சுவானந்த எ உள்ள போயிட்டுவார் நல்ல மல்லாண்ட காவல் எல்லாத்தையும் தேவ விஸ்வாசிக்கை எல்லார்ட்டையும் நீகி எல்லாட்டையும் அவன் என்று கேட்ட நேரத்தில் சென்றவங்கதான் எல்லாருமே உங்களை படைச்சி பரிபாலிச்சு போஷிக்கிறவன் நான் இல்லையா ஏன் இல்லையா நீதான் ஒத்துக்கொண்டு வந்ததான் எல்லாருமே எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு குழந்தைய விமானக்குது அப்படியே சூழலும் தாயும் தகப்பனும் அதை மஜூசியாக மாத்தல் சுபான பேயக்கூடிய துணி எல்லாம் மலை துளியெல்லாம் பரிசுத்தமானது எந்த சூழல்ல முழுதோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அசுத்தமாகு கடல்ல புழுந்தா கடல் தண்ணி ஆத்துல புழுதா அது தண்ணி குளத்துல புழுதா குளத்து தண்ணி ஷா கடையில முடிந்தா ஷா கடை தண்ணி சூழலுக்கேத்த மாதிரியா சுத்தம் ஆகுது எல்லா டே மீமானி நீ குலாத்துல வேண்டிய வேண்டித்திரடுங்க எல்லா டே மெய்மான பாசதான் வித்தியாசம் கருத்தெல்லாம் உண்டு பாச வித்தியாசம் கருத்தெல்லாம் உண்டு மாங்காய் மரம் நாங்க மாங்காய் மரம் அவன் அம்பகா இவன் மெங்கோ ட்ரீ அவன் அரபால இவன் உருதால அவன் பாஷையால சாப்பாடு உண்டுதான் ஒரே ஒரே கனி ஒரே ருசி அல்லா உண்டுதான் பார்க்க தான் வித்தியாசம் எல்லாரும் எல்லாரும் ஈமான் கொண்டவங்க தான் யார்டையும் ஈமான் இல்லாம இல்ல எல்லா டேம் ஈமான் ரெண்டு கண் காது மூக்கு கை கால் கொடுக்கப்பட்டீகா மனுஷன் ஐகியானா அவன் டீமான் அவனும் காலு பலாண்டு சென்ன வத்தான் ஒபோ மவா பாலேக்கர போஷ நேக்கரே மம நோவே ஒத்துக்கொண்டவங்கதான் எல்லாருமே பண்ணி கிளி கிளி வெட்டி கொத்தி ஹராபாக்கி எல்லாம் முடிச்சிட்டு கழிச்சி எவரி நோ கான் டூ யூ டூ பிரேன் அல்லாட்ட செல்லுங்க நீங்க சீமா வத்தமாய் தீ அப்பிட்ட சேலு இல்ல சூல்லா எங்கே பிள்ளைக்கு சோமில்லை ஒன்பது வயசு போட்டியன் நல்ல செல்வாக்கான மனிதன் ஒன்பது வயசு போட்டிய காப்பா இல்ல முதுக்குள்ளே தந்தை புள்ளி அவருக்கு சரியான கவலை செல்வாக்கான போதுமான ஆளும்தான் போன பொன் ஐயோ புத்துமாய் தங்கமான பொடியன் உண்டு ஒன்பது வயசுண்டா இப்படி கவலை கேபாத் கேளுங்க டாக்டர் டாக்டர் இவ்வளவு காலமா பேசி இல்ல அசுரத் வேப்பா கத்தாக ரெண்டு டாக்டர் சார் கோமோ சார் அப்படியே புத்தாக்கே தத்து புத்தாக்கே தத்து கோமு சார் சனி பகம் ரெண்டு பேர் செல்லும் வாய்ப்பான சார் மிகாரதியாக கேளுங்க அவன் சின்ன செய்தி அய்ச்சி தம்சர் விசுது அவன் டே மீமா நீட கரண்டோவா மாம தேவீக் அவன்ட்டை மீமான் அவன் தாட்சினை அப்படி செல்லை அவன்றி கருணாட்ல காலே கண்ணது வேண்டே சமே சார் சமார் சமாவண்ட சார் தாத்தே சார் மட்டம் இது மூணு ஆகி அப்பறம் டைய தேனோ எல்லாம் பாதிக்கப்படுல்லும் அல்லோலகல்லோல படுவாங்க மீனால போவோம் ஒரு பேச்சு ஒன் அவர்ல எயிட் பிட்டடி தண்ணி சுபூத்துல வரக்கொள்ள தண்ணி இல்ல சுபூத்தோட மச்சோரால முடிச்சிருக்க சுப்பஹான் எங்கிட்ட மழை ஒரு அப்புஹா ஐயா அப்புஹா ஐயா ஒரு சீங்கல மனுஷன் பௌத்தன் உபாசக மாத்தியா உபாசக தக்குவா தக்குவா மனுஷன் ஒரு தக்குவா உபாசகி தக்குவா அப்படிப்பட்ட தக்குவாதியொண்டு அவர் அவரு கொடை உண்டை குடிச்சு கொண்டு அந்த போக்கடியில் இருந்து கொண்டு நாலஞ்சு விலக பத்த வச்சு கொண்டு ஒரு குச்சி குச்சொண்டு போகுது அப்படி பார்த்து மலையில நினைஞ்சு நிலஞ்சம் என்னடி பார்ப்போம் என்னடி பார்ப்போம் அப்படி முல்ல அப்படி இறங்கி அப்போ அசுரத் வினாசியா மகாவுடது வினாசியா மே மாவன அங்கே ஒப்பி மம்மே தேவியன் அவனுக்கும் தெரிய எதான் தெரியும் அவனுக்கு தெரியா அவன்கிட்ட பாட்டன் பூட்டன் போன பெட்டன்ல விளக்க பசு கொண்டு போறான் எனக்கு சொல்லுறான் விஜாட்ட காட்டிய பள்ளியில கத்துக்கொருள தெரியுமா என்ன பேச்சு என்ன பாருங்க பேச்சு வருமா அவன் எனக்கு அல்லாமே சத்தியமா நாங்க யாசின் உதயம் இல்ல துவா கேக்கையும் கூப்பிட்டா வருவாங்களா இஸ்லாமலை இந்த பாருங்க அவசரமா வாங்கல பள்ளிக்கு யாசினோ அவசரமா யாசினோன் அவசரமா எல்லாரும் வாங்க கத்த மோதும் நேரமாட்டா இது செல்லுவானா இல்லையா துண்ட தேடு துணிய தேடு மனுஷனோடு அணிவனு கத்தமாவது முண்ட உள்வாத்தின் செல்லுமா இல்லையா நீலயாஜத்தி மந்தி பூங்கியாய் வட்டப்பண்ணி என்ன அடிச்சா அடிச்சிடுவான் போது நேரமாடா இது அத்தபோது நேரமாடா அல்லாமீ சத்தியமா யாசினோதயும் இல்லா அவன் விளக்குக்கு பின்னால் ஒரு இன்ஜினியர் அல்ல நீங்களும்னின்னே நா அப்ப அப்பினி மவுர் தெரியா செய்ய வந்த ஸ்பீட்ல இறங்கின வந்த ஸ்பீட்ல இறங்கின அவன் கேக்கிறத விரும்புறவன் சும்மா எல்லா டைமத்தில் வேண்டிய வேண்டிய இந்துக்கள் என்ன சொல்றாங்க பிறப்பும் இறப்பும் ஈசனின் செயலை ஈசன் என்ற அகராதையை அந்த ஒருவனின் செயல் கடவுளை நம்பி அவர் கைவிடப்படார் காலையும் மாலையும் கடவுளை வணங்கு பாலரோப்பில படிச்ச ஞாபகம் பாலரோ வேண்டியல பிசினஸ் பார்ட்னர் வருஷங்கள இவர் என்ன செய்வாரு இவர் சுபோயில வருவாரு கண்டவரு அவர் முதலாவது பஜாருக்கு எப்பயுமே நாங்க பாக்குறோம் கசு கோவல் அவர் அவருக்கு முதலாவது அவருக்கு அவன் குளிச்சு குளிச்சு வெளிச்சா இலம்பது மணி தான் அவன் வாழபொடியன் இவரு பஜாருக்கு முதலாவது போறதும் இறுதியா வாரதும் தருத்திரிய திரிய வாசல் தொடப்பட்டுமா இவ்வளவு சம்பாரிச்சால் கா பாட்ட கோல ஓனத்தராங்க லபை நமுத் அதுல வரகத்திரிக்காது பறக்கத்திக்காது செங்கையானவர்களே வரக்கத்திரிக்காது முக்கியமான கோலுண்டு கோலுண்டு அவை முதலாவது வாடுறதும் இறுதியாக போறதும் பஜாரில் இருந்து தரித்திரித்திரை வாசல் துரப்படும் வரகத்தை வரகத்தை அமைதியே இருக்காது அவன் உள்ளத்துல நீ எழுதிக்கோங்க செக் பண்ணுங்க அமைதி இருக்காதுல அமைதி உண்டாக்க மாட்டான் ஒரு நாள் ஒரு வியாபாரம் ஒன்று வந்துச்சு காலையிலே இவர் எடுத்தாரு கல் வியாபாரம் பார்த்த நல்ல கல் உண்டு இதை பேசி ஆர்கியூ பண்ணி எடுக்கிறதுக்கு பார்ட்னர் வேணுமே பார்ட்னர் வேணும் முதலாளி முதலாளி இப்ப இவருக்கு வெடி வெடி வெடிவட்ட மாதிரி எட்டரை மணி நான் பக்கத்தில் நிக்கிறேன் வர கொள்ளே பலத்தான் அவனுக்கு அத்த பசு வச்சு கேதான் கடை தவறி போன சப்ஜெக்டை பத்தி நான் கத்தாதுல அப்பிட்ட கீழே கத்தீனா சொன்னவன் படைச்சி பரிபாளிச்சு போஷிக்கிறவன் நீ ஏதான ஒத்துக்கொண்டவன் தான் அவன் சூழல்தான் அவனை மாத்தீகி உள்ளத்தில் ஈமான் அப்பிட்ட கீழே கத்தீனோ இப்ப இவரு முகம் இவரா கூட செல்லுமே இல்லையா தானி அவன் சின்ன செய்தியை பாருங்க நான் பக்கத்தில் அவன் சின்ன செய்தி அப்பிட்ட இவராய்மதான் அப்பிட்ட மெனா இவராய்ப்பாங்க அவருக்கு கட்டோத்தர இல்ல ஒம்மது கிட்ட வாங்க கேட்ட மூணு நாள் போவான் நிறைய செய்தியில பார்க்கணும் கிட்டத்துல போன ஒரு பாசி குறைகி குறை அந்த மையத்தை சந்தக்களை போட்டு உள்ள அந்த கேம் ஒன்று போன அப்படி அப்படின்ற நாயகமது முதலாளி முதலாளி அது மலக பலப்பம் பெட்டி சல்லி தீன சத்தப்பா கினியோளாங் ஓ பதாகினே பாடி எல்லாம் மம்மே விசேஷ கே முந்தக புத்துனாட்டு முந்துந்தினாட்டு முந்தமாக தங்கிய சல்லிவல் ஐதி காரு தாத்தன் அட்டுவாக்கி நட்டாண்டே பா எப்படி எப்படி நான் தான் எப்படி நீங்க ஓவரூட்ட நீங்க போகலாண்டு ரெண்டு மாசத்தை எடுத்துக்கொண்டாண்டு எப்படி சொல்றேன் தாத்தன் அட்டு வாக்கி நட்டண்டேப்பா ஓ விதாக்கின ஜீவத்த புரிந்துவே அல்ல அம்பகனி அண்ட தோய்த்துவான் இது பயான் ஈமாண்ட பேச்சில் ஆண்டு பண்ணி ஈமாண்ட பேச்சில் முனப்பிசுது எல்லா டையுமே நீங்க வேண்டித்திரடுங்க உலகத்துல உலகத்துல வேண்டித்திரடு எல்லா டைமி அப்ப எங்க டீமானு அவங்க டீமானு வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட வித்தியாசம் அந்த வித்தியாசம் கூலி கொடுக்க மதிப்பு மரியாதை பட்டம் படிப்பு கண்ணிய மௌத்துக்கு பின்னால் ஒன்றும் இல்லை ஏன் ஈமான்ல வித்தியாசம் அவங்க அமல்கள் எப்படி அமல்கள் தெரியுமா எங்கடாத என்ன அமல் அவங்கள்ட அமல்களை பார்க்கணும் ஒருத்தனே காணியும் கொடுத்து பள்ளியும் கட்டி கொடுத்துட்டான் ஒரு பௌத்தன் அபராங் சிங்கம்டா வடிகட்டில பௌத்தம் கலப்பே இல்லை மூலான குடும்பம் செய்து குடும்பம் அது மாதிரிதான் சிங்கம் சுவாஹா நல்லா சிங்கம் இவர் அங்கே எங்க டாக்டர் சின்ன சும்மா அப்படியே ஓலையில கட்டி போற பேகால் அடைச்சுக்கொண்டு சும்மா அப்படி அப்படி பள்ளி செஞ்சுக்கொண்டு எப்படி காணிய குடுத்துட்டான் பைனிட்டு போச்சு நாற்பது வருஷமேரி காணி கட்டச்சாச்சு திரைப்பட திரும்ப பவுண்டேஷன் போட்டாச்சு பவுண்டேஷன் ஒரு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் எழுபுது மாட்டாடணும் பிளான கையில கொடுத்த ஒன் மந்த்ல பள்ளி அடிச்சு அங்க சம்பூர்வமான பள்ளியா பள்ளி சிவானோலையும் ஆசா கோள் எங்கட பள்ளி கட்டுற ஆசா கோள் ஒரு பள்ளி ஓபனுக்கு ஆசா கோள் ஆசா கோல் இல்ல இல்லா விது கலண்டு தும்புக்க முடியும் துப்புகட்டப்படி தும்புகட்டப்பொடி லேசா கால் தேடி பிளாஸ்டிக் தானே புதியதானே சலாதி செல்லி சலாஜி துப்புக்கட்ட புடியிருக்கு மக்கள் மற்ற அவசியாவின் அய்யோ நான் நான் வயசாளி நான் நோயாளி நான் திடீரெனு முழுந்தான் எனக்கு அவன் கூண்டி கொடுத்துறதுக்கு ஆசாவின் தேவை தும்புகட்ட புட்டியா கலட்டடி சொல்லி கலட்டி அவன் ஆசா அடிச்சு வச்சிருந்தான் அங்க சம்பூர்மான பள்ளி ஒரு குறைவு இல்லை ஒப்பனுக்கு எங்களே வர சொல்லி இந்த எங்களே எடுக்கிற இல்ல ஒப்போசிட் பாட்டி பயங்கரவாதி ஒப்போசிட் பாட்டி நாங்களை எடுக்கிறோம் நாங்க இருந்ததே இந்த வேலையுடைய எதிரிகளா சத்ராதிகளாக நாட்டில் இவனோட போல சிமா மூல மூடுதல குச்சி குச்சி குச்சி குச்சம் இல்ல நாங்க மேடுகட்டி கொண்டு பிரச்சாரம் பண்ண ஆள்கள் இந்த வேலைக்கு விரோதமா அப்படியேப்பட்ட ஆள்கள் நாங்க எங்களை எடுக்கிற சபைக்கு சிங்களே அதை சுற்றி எடுத்தாங்க சப தலைவர் தெரியுமா மசூத் எல்லாரும் அப்ப ஜுமா மொழி கூப்பிடுங்களேன் மொழி கூப்பிட்டு முதாளி என்னகோ என்ன என்னகோ என் முதலாளி சபை நெய் கோந்தாச்சு அது ஷாஃபி மதுகப்பில் ஒரு தோண்டிக்குது அதை வாங்கோணும் வாயால் இனி முதலாளி கேண்ட முதலாளி கேண்டோ சமாஜில் என்ன முதலாளி அவன் சென்னு செய்தியே கையில மேக்கு நான் இது அல்லா காண்டி கட்டி தந்தை ஏழு பரம்பரையில் ஒரு குஞ்சிக்கு தெரியப்படாது அந்த நான் சொன்னேன் ஒருத்தருக்குரிய அல்லோப்படுத்திகா முன்னூறு மாணவர்கள் இன்றைக்கு அந்த டவ் ஏரியாவே எப்படி வாங்கி எடுத்து மாச பெரிய அமைப்பில் எவ்வளவு நன்மை சேருகாய் குடும்பம் துன்யாவில பாத்து கொடுத்தாலே உள்ள மௌத்துக்கு பின்னால் இல்லை மௌத்துக்கு பின்னாள் ஏன் வித்தியாசம் வலங்கா வித்தியாசம் சின்ன பள்ளி குஞ்ச கெட்டு ஆண்டவனே சின்ன பள்ளி குஞ்சி அறவற ஒன்றுமில்ல அரவறையா கட்டி ஓப்பனாம் பெரிய பெரிய முத்தின கருங்கல் ஒன் எடுத்து அவன் பொலிஷ் பண்ணி நெத்தியில் அடிச்சிட்டு போறான் நம கம் வாசகம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போறான் நீங்களோ இப்ப இந்த பள்ளியை பாவிச்சு கொஞ்சம் காலத்தில் போதா போல்டேஷன் பண்ணிக்கோங்க ஏழு வரம்பற வா போனும் அது நம் சில்லு விளஞ்சு அப்ப வல்ல பரவாயில்ல கொண்டாண்ட வித்தியாசம் என்ன வித்தியாசம் வித்தியாசம் என்ன அவங்க பள்ளி போற அது இஸ்லாம் இல்லையா ஆயிரம் ரகாய் எவ்வளவு ஆயிரம் ரகாய் ஒரு மசாயல வலையை கொள்றி இது ஈமான வலையை கொள்றது அல்லவா காலீன காலீன தப்தி ஆயிராய் இருக்கா அதை விட கூட முன்னூத்தம்பு நானூத்தம்பலான் குடுத்துட்டு போய்த்துறாங்க ஆயிரம் ரூபாயத்தை எடுத்துக்கோங்க முன்னூத்தம்பி நானூத்தம்பலான் குடுத்துட்டு போறாங்க போச்சு நான் கண்டு நிறைய விலகி கொண்டு போறாங்க ஆயிரத்தையும் எடுத்துக்கொண்டு போவே தொலைஞ்சி சும்மா தானே லஞ்சவர் தானே ஆயிரம் ரூபா காயத்தா சுபஹான் இப்ப எல்லாத்தையுமே இம்மா இந்த தாருமே இல்ல அவங்க அம்மாவில கூலி குடுக்கிற துணியால பாத்து கந்திரி சுபஹானல்ல எங்கூரி அபித்யாதிகளை ஆராதனாக்கர்ல இறையும் குரல் ஆராதமா கண்ட தெரியல எங்கட கந்திரி அவன்ட பிடி இல்ல நடு ரோட்ல அடிச்சு கொண்டு நடு ரோட்ல அடிச்சு கொண்டு தான் சேல சுபானல்லா எப்படி குண்டுப்பான் தெரியுமா சுபா அவன் குண்டுப்பான் ராவு பகல் ராவு பகல் தொடர்ந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து மூணு நாள் வலியுறுத்தி அடிப்பான் போட்டு அப்படியே அடி குண்டு சும்மா வட்டக்காரத்தையும் களிய விருந்து சோறு நெய்ச்சோராக்கி களிய கறி புளிக்கறி பருப்பு கறி பள்ளி ஆண்டாக்கள் எங்க ரோக்க கோக்கி மாதிரி தான் தொடர்ந்து கொண்டு பாத்தியா மஞ்சள் ஒரு பாத்தியா ஐயர் ஒரு பாத்தியா பாத்துட்டு பாட்டு அவன் அவன் அவன் அவன் அவன் தான் இல்லாட்டையும் கைய கழுவிட்டுறேன் பண்ணக்கார கோட்டீஸ்வரன் அந்த நேரம் கைய கழுவிட்டுவான் கைய கத்தோது அத்தஹோதகினி ஆண்டு அத்தோதகினி ஆண்டு அவை அவன் வரக்கொள்ள எலும்புவான் மக்கள் திண்டுக்கோ எலும்பான் மரியாதை கரு குறப்பா மட்ட கருண்டா யாக்கோ மமேண்ட கப்பிய தாஸ்ல சத்தாயல சத்ததாய் யாக்கோ சத்தப்பேமே நான் இப்படி வரையுமாட அல்லா தான் அல்லாவ கண்ணியா என்ன கண்ணியப்படுத்த கொண்டுமில்ல உலக துனியால பாதுகாருக்கு பின்னால் இல்ல வித்தியாசம் கந்திரி கந்தூரி கொடுத்துட்டே நூறு சாணி மொத்தம் அறுநூறு பேருக்கு ஒரு நேர சாப்பாடு பேருக்கு ஒரு நேர சாப்பாடு பேர் இல்ல இப்ப முந்தி புழு நோண்ட் இல்லாம புலுங்கிட்டு ஒரு சகனத்தை ஒரு சகன புலுங்கிட்டு நாலு பேரு அதுலயும் சபக்கு வாழ்ந்த வரகத்தை வரகத்தை இல்ல சரி மொத்தம் ஐநூறு பேருக்கு ஒரு நேரம் சாப்பாடு சும்மா வெயில் மொத்தம் ஐநூறு பேருக்கு ஒரு நேர சாப்பாட்டை கொடுத்துட்டு பண்றார் வரணுமா விலங்குமா தலைப்பாவி கொஞ்சம் ஆழமா கேளு விஷயங்கள் பண்ணிவிட்டது என்ன என்ன சொல்றாருமா தலையை பாவங்குவா சும்மா மூட்டை மாதிரி அங்கே சுத்தி கொண்டிக்காய் வா சும்மா பள்ளி பள்ளியா படுத்துக் கொண்டிக்கவா சுவா நல்லா நாங்க தலையை பாயிச்சுதான் முன்னுக்கு வந்து அவன் சொல்றான் நான் பேமெண்ட பூசணிக்க வட்டினா நான் எனக்கு எல்லாம் அல்ல தந்தைடா சுவா நல்லா கொண்டா பரவாயில்ல தாரண் உனக்கு இம்மாண்ட வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சுப்பஹான சன்னியான சவலை பெரியானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் நீங்க வித்தியாசம் வல்லமை ஹோடிகளுக்கும் நம்பிக்கிறீர்கள் அல்லாடைய வித்தியாசம் எனக்கு தெரியுமா எங்கடையமானு அவண்டிமான வித்தியாசம் அல்லாவுடைய சொல் கலா குருவான் அதில் அல்லா வாக்குறுதிக்கு வாக்களிச்சா வாக்களிச்சே தான் அல்லா செஞ்சே தீருவான் எங்களுக்கு நம்பிக்கை அல்லாட சொல் உண்மை உண்மை என்று போது அல்ல அல்லான சொல் உண்மையண்டு செல்லு விடராணிக்கு தெரியும் உண்மை என்று தெரிஞ்சு வேறு இல்லை நம்ப நம்பணும் மிக வரணும் உறுதியாக உறுதி ஈமான்ண்டா என்ன தெரியுமா சேத்தனாட்ட கம்பு மாதிரி இல்லை காங்கிரீட் ஆட்ட இரும்பு மாறி இருக்கணும் ஆடும் அசையாது ஆடும் அசையாது ஆடும் மனுஷன் தானே ஆடும் அசையாது உறுதியாய்க்கும் அப்படி இருக்கணும் ஈமான் சென்னை தான் அவனுக்கு அதை நம்பிக்கையில் உண்மை தெரியும் நம்பிக்கையில்லை எங்களுக்கு உண்மை மாறு செய்யாதவன் வாக்களிப்புக்கு மாறு செய்யாதவன் அவன் வாக்களிச்சா செய்யக்கூடியவன் தை மட்டும் <laughs> <laughs> காலத்தில் சொல்லது பேசுறது இன்பமாய சங்கானவர்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்து ஒவ்வொரு ஆயிரத்தும் ஒவ்வொரு ஆயிரத்துக்கு பின்னாலே ஒரு ஓர்டர் உண்டு அல்ல ஆரம்பத்திலே வல்லமசாத்தி குதரத்தை பத்தி செல்லித்து நிம்மதி சந்தோஷம் சாந்தி சமாதானம் தரக்கூடிய வேதம் லா ரைபபி சந்தேகம் இல்லை சந்தேகம் நினைக்கவான சந்தேகம் கொண்டாது நிம்மதி தரக்கூடிய சமாதானம் தரக்கூடிய ஒரு வேதம் இதுல சந்தேகம் அறுநூறு அறுபத்தாறு ஆயிரத்துல பாப்மே எங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு தூரம் அந்த ஆட சொல்ல எங்களுக்கு நம்பிக்கை இது ஈமான்ட உழைப்பு அல்லவா ஆஹ் ஜக்கரியா மோளானா ஜக்கரிய மோளான நான் ரிஸ்க் கொடுப்பேன் என்று பொறுப்பெடுக்காத எந்த ஜீவியும் பூமிக்கு மேல கிடையாது அத்தனைக்கு ரிஸ்க் நான் தான் பொறுப்பெடுத்து ரிஸ்க் ரிஸ்க் அப்ப கொல கேலிவெல்ல கொலகாலிவில உற்சாக ஹங்கி அதே அதோட அபிலத்தில ரிஸ்க் ஃபிரீ நான் தான் பொருட்படுத்திக்கிறேன் அப்ப இருநூறு ரூபா கிலோ அது அது டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஒரு மணியைக்கிறேன் சேர்ந்தாலும் அல்லா குரான் நீங்க போர மட்டும் தான் நான் தான் இதுல எவ்வளவு சந்தேகம் வர தெரியுமா புதும கதாவது கைல போதை வாழ்ந்து கொள்றது கற்பத்தடைக்கு வந்த ஆயத்து கற்ப தடை கிண்ண குடுக்கலாம் போம வரும் பயந்து புள்ளைய கொள்ளாதே அதுக்கும் உனக்கும் நான் தான் சாப்பாடு தார் குரான் சுத்த குரான் நான் பொறுப்பெடுக்காதோ அத்தனை ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறேன் அது மாதிரி நடக்குது சாப்பாடு மட்டுமல்ல பொ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாங்க பங்கு போட்டுட்டோம் அப்படி அது உங்களுக்கு அழக்காதது அது ரெண்டு உதவிகளுக்கு மத்தியில் இறக்க மாட்டோம் நாங்க நாங்கள் இறக்க மாட்டோம் உங்களுக்கு யாரு கபர் ஓட்டுவான் யாரு பலகை வெட்டுவான் யாரு மிஷன் செய்வான் யாரு உளுப்பாட்டு அத்தனை பாட்டில் எழுதி வச்சுக்கிறேன் அது மாதிரி நடக்குது இப்ப சொல்ல எவரம் நம்பிக்கை இருக்குது என்ற தஸ்கில் பண்ணினா விளங்கும் நாலு மாசம் தஸ்கீல் ஒன்று பண்ணி நான் விளங்கும் ஆமது அமிது முமது மமூதுல்ல அந்தும் குந்தும் அந்தும் குந்தும் ஈ மாண்ட உழைப்பு அதுதான் ஈ மாண்ட எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு சப்தேகம் வச்சு கொள்ளவானு கொண்டவர்களேப்பா அவங்களோட ஈமான் பூர்த்தி இல்ல சுவானவா ஒரு கூட்டம் அரபியல் வந்து சென்னாங்க நபி கிட்ட நாயமே நாங்க இமான் கொண்டுட்டோம் காலத்தில் ஆராபு ஆமன்னா அவன் சொன்ன இம்மான் கொண்டுட்டோம் சொல்லி அப்ப அல்லா தலா அறிவிக்கிறான் நீங்க இஸ்லாம் ஆகிட்டீங்க கல்வுக்குள்ள ஈமான் நுழையல்ல அதுக்கு முஜாஹா பண்ணுங்க நீங்க இப்ப நாங்கெல்லாம் முஸ்லீமா உள்ள தயாராவும் உள்ளத்தில நுழைப்பும் எல்லாமே என்னை துண்டு தாழ் துண்டு விசுவாசி கொலகாலி தீ தோடைகா கரண்ட புள்ளுவ தீர்னுக்கு சிங்கள அவனுக்கும் அதே மத்தையை தான் நாலு மாசம் எப்ப தர்த்தி பண்ணிருக்கீமா எப்ப தர்த்தி பண்றீங்க நோம்பு புறந்த நோம்பு புறந்த முடிஞ்சு முப்பாந்தேதி முப்பாந்தேதி முப்பாந்தேதி போறதுக்கு ஒரு கூட்டம் எலும்பு பாபம் எலும்பு பாபம் என்ன பேர் போடுங்க நானும் முப்பாந்தேதி எலும்புங்க சாதம் எலும்புங்க நானும் முப்பாந்தேதி தான் எலும்பு பாபம் இப்ப பாருங்க விஷயம் பாக்குறேன் வந்துச்சா சந்தேகம் வந்திச்சா சந்தேகம் கிடைக்கும என்ன நோம்புத காத்து தொழுகை இழுகை நோம்புதான் காத்து இழுக்கிற கிடைக்குமா என்னும் அமல் கரு உண்டமல்ல வாயால் தொடர்ந்து செல்றவனுக்கே இல்லை என்றுதான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் நாங்க தொப்பிய போட்டதுனாலே நாங்க பள்ளிகளுக்கு அல்லாட் மாளிகைக்குள்ளாத்துல உள்ளுங்க போடுவானா எங்களே அவன் தாக்க அத தானே எ மாசிமே மாசி மாசம் எலும்பு பாபுதான் ஒட்ட நடியா பேசணும் இவ்வளவு பெரிய இமாண்ட பேச்ச பேசிட்டு சும்மா குச்சி குச்சண்டுகளுக்கு சந்தேகம் எங்களுக்கு காரம் கொடுக்க பயமே கடவுளை நம்பின ஒரு கைவிட படார் என்றான் அவன் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லையே கோவிந்தா போடுறதோ காயத்து கட்டுரை இசு கூடு போத்தல் குப்பி தூக்குறேன் கூடு போடுறேன் போடுற இதெல்லாம் சிறுக்கல்லடா செஞ்சு தெரியுமா உள்ளத்தில் நிறி சிலைகள் நிறைஞ்சி வியாபாரம் தொழில் குடும்பம் புள்ளகுட்டி மனைமக்கள் எல்லாம் சிலைகள் ஈமானுக்கு தடைகள் விட்டுட்டு போயேலா விட்டு போய் அந்த நினைப்பைகளுக்கு நாங்கத்தான் பாக்குறோம் இப்படி நான் ஒரு இடத்துல தஸ்கீல் பண்றேன் பண்றேன் அவருக்கு நான் போறேன் சரியா நான் போறேன் நாலு மாசம் என்ன விஷயங்கள் நீங்க பாக்குறீங்களா பொருட்படுத்த சிறுக்கு அந்த லெவல்கிறேன் எனக்கு விலகுதல்ல மூத்துல பார்த்தா விளங்குது அல்லா ரபு தான் இழுப்புக்கு நல்ல ஒரு கருத்து ஒன்று அழகான மனைவி அன்பான மனைவி பாசமான நேசமான மனைவி அழகான மனைவி அவள் மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு செல்றா இவரிட கணவன் தான் ரோஷமு கணவனும் தாங்கமாட்டான் சைடு கலந்த கட்டிப்பான் இல்ல எடுச்சா சீட்டு விளைய போது இழுத்து இழுப்பு தாங்கல்ல தாருந்தான் ரோஷம் இல்லாடி தாங்கிட்டு போறான் எங்களுக்கு ரோஷமுள்ள கனவனும் தாங்க அசுகமான கருத்து என்னது என்னது ஒவங்க இன்னொண்ட எல்லம் தான் இவரென கணவன் தான் என்று இழுத்த இழுப்பீரையா எல்லம் தான் அடுத்தூடும் தான் மச்சனும் தான் அதுதான் கருத்து அல்லா தான் அல்லாஹ் இவரு செல்லுவாரு அல்லா ரப்பு தான் அல்லா ரப்பு தான் கருத்துன்னு தெரியுமா நானும் ரப்புதான் எந்த தொழிலும் ரப்புதான் கருமே அவ எல்லாத்தையும் எடுத்து போட வைக்கிறீங்க படைச்சவன் படிபாளிக்கிறவன் போஷிக்கிறவன் எங்களை பார்த்து விளங்குவானா எங்களுக்கே சந்தேகமா எங்க போந்து போடுறீக்கும் அபராத அபிக்கிறான் அப்படி மகளுக்கும் அபராதம் அப்பிக்க நாங்கள் சரியா விலகிக்கொள்ள உத்தரவு விலகப்படுத்தி அனுமில் அபராதம் அனுயாயம் நாங்கள் செஞ்சு கொண்டே நான் ஒருத்தன இஸ்லாந்தாடு நான் எடுத்துக்கொண்டு அவங்க நம்பரை காணக்கொள்ளே எனக்குமா அப்போவார்த்தனா வியாபாரி வால் பந்தி நம்ம இத்தர பாலி அண்ணி முக்தீக உருவாத்தி அண்ணலாம் பார்த்த பயலக்காக அப்படி வர அப்படியே இஸ்லாமியா எடுத்தது கதை கதையை கேளுங்களேன் அவன் செல்ல பூந்து என்ன கொடுத்து செஞ்சு எடுத்துட்டு வந்துங்களே சென்றே குந்தாச்சு அசரே குவந்தது விளங்கப்படுத்தலாம் வழங்கப்படுத்துறான் வழங்கப்படுத்துறான் தவீத் அவனுக்கு விளங்குதே இல்லை அவனுக்கு விளங்குறதே இல்லை எனவே அடிச்சான் சாப் மொழி செலுத்தி வந்த <levee> <wonder> <calculus> ஏකට তাওஹிদ ഔട്ട് होतंय नाजन അവനെ എങ്ങേ എങ്ങലേ കേ വളึกുന്നു അവനെ എങ്ങേ വളึกുന്നു ആരെയാ പോവടാ അങ്ങോട്ട് പോണേ මේത് ഒണ്ട് ആണ് ചൊല്ലേ ഒണ്ട് ആണ് ഷെയ്നി ഇവ അസ്സർലി ഇത് മാറു വരെയും చెల్లిകരಾನುള് എല്ലാ പണ്ഡിതന്മാരും చేതു നാം ഒണ്ട് ആണ് ഷെയ്നി عاوزரோണി මේකයි ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാ വാസ്തുന്റെട කිසිම ശക്തിയක් නැ സിയല്ല ബവ പാലനെ કરാനെ പോഷണനെ કરാനെ അള്ളാഹ് ये રહેги ബഗ് അണ്ടോനെ ആമ தோட்டட்ட ஒண்ட கொண்டொண்டு மாகுறல்ல அல்லாஹ்வ கொண்டாலல்ல மாகுது என்றது உள்ளத்து கட்ட கொ அண்ணமட்ட வெதுனா அதுவா அண்ணமட்ட வெதுனா தம்மட்ட பையதிடி கலட்டாம உள்ளதென் தக்கனும் ஷர்ட்ட போட்டா தொப்பியே போட்டா மாஷா அல்லாஹ் நட்டனே இஸ்லாம் ஆயிட்ட நான் என்ன ஹாஜி தான் வஹர் பெட்னீல மத்தோனே செஞ்சிங்கோண்டு சுப அண்டையில இந்த அண்டமண்ட குத்துனேயத்துந்து والله கேஹானா பாரட பählல எங்கே வைக்கிறீ எங்களுக்கு விளக்கம் இல்லை எங்களுக்கே ரப்பிலே சந்தேகமே சரி தைரியப்படுவோம் நான் ஒரு நாற்படும் அலுமதி முப்பாதி மாஷா மாஷா ஒன்னா ஒன்னா லியாகண்ட் எல்லா டேர் எழுதி பூத்தீகி தனல் ஈகி சாம்பல் பூத்தீகி உத்தரவீமான உத்தரவாதம் எல்லாத்தையும் எழுதினாக்கல் உதாரணம் நாளையில உங்களோட பேரை அழைப்பதெல்லாம் இன்னமொரு இன்னொரு இன்னொரு இன்னொரு லேஸ் கொண்டு குடும்பமா இவ்வளவு சக்கராத்தில் ஒவ்வொரு தனித்தனி மனுஷனுக்கும் நூறு சதவீதமான முயற்சி இது ஒரு சொட்டு வாயில ஒரு சொபிகா மு எனக்கு மேலுண்டு செல்லு திண்ட் மிக பீப்பா பீல நிதாசாங் கீழே கேபாங் எப்படிமா குடும்பம் உள்ளத்துக்கு இறது லாயிலாக இல்லதான் குடும்பத்தை தொழிலை உட்டை ஆகணும் உட்டை ஆகணும் குறாண்டே குறாண்ட நிபந்தனை குடும்பத்தின் தொழிலையும் உடாத வரையில யக்கீன் வாரல்ல வராது ஒரு நாளும் வார மலா தண்ணியை குட்டிப்பான் முசிரிக்கா மூத்தா போவான் போலீபோது உனக்கு மேலும் குடும்பம் தொழிலுட்டு வெளியாகி பாட்டுபட்டு பாட்டுபட்டு பாட்டுபட்டு பாட்டுபட்டு உள்ளத்துல இறக்கினா உள்ளத்துல கையாட்டிக்கல அவனுக்கு ஒதட்டில கையாட்டிப்பான் மலார் வாயில்தான் அல்லாம இது ரெண்டாவது வந்துட்டு அல்லாமது பொடியன் ரெண்டாவது என் தொழில் ஜோப் அல்லாமல் பொங்கலையேங்களே கம்புமா பொம்புளையோ இவ்வளவு விஷயங்கள் பேசி போட்டு பொங்குளை இருந்தாங்க பேசிமா எப்படி ஆகி அல்லாமல் மூணாவது நாலாவது மூணு நாள் மூணு நாள் ஜமாத் எத்தனை ஜமாத் போகுது நீங்களூர் நாலு ஜமாத் போகுது எனக்கு செல்லுங்க பின்னால மௌத் வரையிலும் வர்றக்கும் மூண நாள்ஸ்ட் எங்கே படிக்கல நீடிக்கல ஆலிமாவின் தாங்களுக்கு ஆச்சரியம் ஆயிருக்கு சுபகல்ல அப்படி அப்படி ஓரமாக பாங்கிட்டாங்க ஒரு மூளை கேட்டுங்க ஒரு மூளை கேட்டுங்க எல்லாரையும் பதிவு செய்யுங்க பட்டியலை எங்க கையில தாங்க எனக்கு செல்லுங்க எத்தனை பேர் அன்று செல்லை மட்டும் இந்த பட்டியலை அரிசி கழுப்பு நாங்கள பட்டன் இந்த அரிசி கழுப்புல அரசியலுக்கு உதவிகள் வரும் எலும்புங்க பேர்களை பதிவு செய்யாம யாரும் போய் தரமான பேர்களை பதிவு செய்யாம செகண்ட் வீக் நாங்க போறோம் எலும்பு தான் எழுப்புங்க எல்லாரும் எலும்புங்க எல்லாரும் எலும்புங்க எதிரி சத்ராதி வேலையான் ஏகத்துவம் ஏகத்துவம் பேசினாட்கள் பேசின வர சொல்லுங்க வேண்டிய ஒண்ணும் இல்லாத நேற்றுக்கு முனைச்ச காலானவள் தான் எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்பான எங்களுக்கே சிரிப்பு பழக்கிறதே கேப்பான் சின்ன பீப்பொடிப்பா பெரிய ஜம் அடிக்கிறி சின்ன பீப்பொடிகள் வந்து கேள்வி கேட்பான ஏக தத்துவம் பேசினாலும் நாங்க தோல்வி போறோம் எஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் எழுப்புங்க இனிமேல நாங்க நீயத்தை விஷயங்களை கேட்ட நாங்களே சந்தேகம் சந்தேகம் யாரு சந்தேகம் வந்துட்டு இதான் சீங்க வருஷம் போவாங்க வருஷம் வருஷம் போற முந்தி சோதர வருஷம் வருஷம் போற சின்ன புள்ள அவள் அவள் வார வள்ளிக்கூடம் அந்த பள்ளியில முன்சாலை தொழு மனுஷன் அப்பா நெத்தி கருத்து அவர் இங்கவா இங்க பாப்பா ஜமா மூணு நாள் போவாங்க நாற்பது நாள் போவாங்க வருவாங்க உட்காந்த தத்திக்க ஒரு வருஷம் என்ன தீ உ என்ன தீகிறே அப்பா அப்பா வாப்பத்தான போய் தீகி அல்லா ஜமாத்துல போனத்தாரான் அப்பா வாப்ப சம்பாதிக்கிறேன் கேட்ட பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கணவனே கண் கண்ட தெய்வம் அவளுக்கு கணவனுக்கு கணவனுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் போக மாட்டான் ஜெம்மத்திலேயும் போக மாட்டான் குடும்பம் தொழிலும் தான் இடிக்கும் குடும்பமும் தொழிலும் வாசுவாசிக்கும் வாசினத்துக்கும் குடும்பம் தவசனா தொழில் இது ரெண்டே முடாத வரையில் ஒரு நாள் வாரல் இது ரெண்டே விட தான் தலைப்பு விடும் ரெண்டும்ரை ஒரு சேரத்து சுட்டு அனு இதவிகள் நல்ல மோகல்லோட மௌத்தா போக உள்ள தண்ணியில போட தண்ணி உறிஞ்சிக்கிறோம் வரும் பால போட்ட பால் உறிஞ்சிக்கிறோம் புளிஞ்சா பால் வரும் எதுல போடுறோமோ அது உறிஞ்சிக்கிறோம் அது மாதிரி தான் உள்ளம் எதுல போடுறோமோ அதை புளிகிற டைம் ஒன்றை உள்ளங்கள் புளியப்படும் புளிஞ்சு காட்டுவான் என்ன இருக்கி என்று சொல்லி ஒரே குடும்ப தொழில் குடும்பத்தொழில் நான் தா செய்யா செய்கிறேன் நான் இல்லாட்டியலா நான் இல்லாட்டியலா நான் இல்லாட்டியலா இவன் உள்ளம் புளிய கொள்ள எப்படி வாழ்க்கையில் ஒருத்தர் உள்ள புரிய வருஷ வருஷம் அவசியம் அப்பே சோதரிய அவசான ஜவனி காவது போயது ஆகமீகத்திலங்க அணே பூஜாதுமா பூஜை மேலே உடையே பார்வா ஆஹ் புள்ளி ரெட்டை செல்லி ஞாபத்தும் போகும் படிச்சுடு கைலக்காலும் வரும்